நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமறுத்தொலிக்காக உங்கள் அலமையில் தலை சுற்றல் மயக்கம் அதாவது கீழே குனிந்து நிமிதால் தலை சுற்றல் ஏற்படுவது இதை குணமாக்க நெல்லி வற்றல் கொத்தமல்லி சுக்குப்பொடி கலந்து தண்ணீர் விட்டு தீநீராக்கி இதை பருகி வந்தால் இந்த வெட்டிகோ நீங்கிவிடும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்